ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து சாவித்திரிபாய் புலே ஒரு சமூக சீர்திருத்தவாதியும் கவிஞரும் ஆவார் இவர் தன் கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலேயுடன் இணைந்து ஆங்கிலேயர் காலத்தில் பெண் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் பாடுபட்டவர் இவர்கள் பெண் கல்விக்காக முதல் பள்ளியை பூனாவிற்கு அருகில் உள்ள பிடைவாடாவில் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஆம் ஆண்டு நிறுவினர் தேடு பொறி கூகுளானது ஜனவரி மூன்று இரண்டு அன்று கூகுள் தொடல் கொண்டு அடையாளப்படுத்தி சிறப்பித்தது இவர் சனவரி மூன்று ஆயிரத்து இல் மராட்டிய மாநிலத்தில் உள்ள சதாரா மாவட்டத்தில் நெய்கான் என்னும் சிற்றூரில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார் அக்கால வழக்கப்படி இவர் தன் ஒன்பது ஆம் வயதில் ஜோதிராவ் புலேவை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இல் மணந்தார் ஜோதிராவ் புலே தனது துணைவி சாவித்திரி பாயை பெண் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் இணைத்து கொண்டார் இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை ஒரு பிராமண விதவையின் யசுவந்த் ராவ் என்ற குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தனர் ஜோதிராவ் புலே ஆயிரத்து ஆம் ஆண்டில் ஒரு பள்ளியை தொடங்கி சாவித்திரி பாயுடன் பாத்திமாஷே என்ற பெண்ணையும் சேர்த்து சூத்திரர் ஆதிசூத்திரர் ஆகிய பெண்களுக்கு கல்வி புகட்டினார் பின்னர் ஆயிரத்து ஆம் ஆண்டு சாவித்திரிபாய் ஆசிரியர் பயிற்சி பெற்றார் மீண்டும் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஆம் ஆண்டு புனேவில் ஒன்பது மாணவிகளுடன் ஒரு பள்ளியை துவங்கி அதில் சாவித்திரிபாய் தலைமையாசிரியராக பணி செய்தார் சுமார் ஆறு மாதங்களுக்கு பின் அப்பள்ளி மூடப்பட்டு வேறோர் இடத்தில் பள்ளி தொடங்கப்பட்டது பழமைவாதிகளும் மேல்சாதியினரும் சாவித்திரி கல்வி பணி செய்வதை கடுமையாக எதிர்த்தனர் அவர் மீது சேற்றினையும் மலத்தினையும் வீசி பல தொல்லைகள் அளித்தனர் தினமும் பள்ளி செல்லும் போது பழைய ஆடைகளை அணிந்து பள்ளி சென்று பின் வேறோர் செயலை அணிந்து கொள்வார் பல துன்பங்களுக்கு இடையில் கல்வி பணியாற்றினார் விதவை பெண்களின் தலையை மொட்டையடிப்பதை கண்டித்து நாவிதர்களை திரட்டி ஆயிரத்து மூன்று நடத்தினார் ஏற்பட்ட பஞ்சத்தினால் அனாதைகளான ஐம்பத்தி இரண்டு உறைவிட பள்ளியை நடத்தினார் ஆயிரத்து இல் ஏற்பட்ட பிழைக்கு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சாவித்திரி பாய் புலேயும் அவரது வளர்ப்பு மகனும் மருத்துவருமான யஷ்வந்தும் ஒரு மருத்துவமனையை அமைத்தனர் சாசனே மலா என்ற ஊருக்கு வெளியே தொற்று நோய் பாதிப்புக்கு உட்படாத இடத்தில் அம்மருத்துவமனை இருந்தது சாவித்திரிபாய் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை அம்மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெறச் செய்தார் இப்பணியில் அவருக்கும் நோய் தொற்று மார்ச் பத்து ஆயிரத்து இல் இறந்தார் ஆயிரத்து ஆம் ஆண்டு சாவித்ரிபாய் கல்வியின் தேவை சாதி எதிர்ப்பு ஆகிய கருத்துக்களை வலியுறுத்தும் கவிதைகளான கவிதை மலர்கள் என்ற நூலை வெளியிட்டார்கள் பெண் சமூக சீர்திருத்தவாதிகளை சிறப்பிக்கும் வகையில் மகாராஷ்டிர அரசு சாவித்ரிபாய் புலேயில் பெயரில் ஒரு விருதினை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து பதினைந்து இல் புனே பல்கலைக்கழகத்தின் பெயர் சாவித்ரி பாய் புனே பல்கலைக்கழகம் என மாற்றப்பட்டது மார்ச் பத்து ஆயிரத்து அன்று இந்திய அஞ்சல் துறை இவர் நினைவாக ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டது